ஸ்ரீ குருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்மகம் நாம் நம்முடைய தர்மங்களை பார்த்துன்னு வர்ற வயசையில் ஸ்திரீ தர்மத்தை பார்த்துன்னு வரோம் ரொம்ப முக்கியமான தர்மம் அந்த ஸ்திரீ தர்மத்தில் முக்கியமாக ஸ்திரீகள் இன்னின்னு தான் செய்யணும் என்னென்னதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நம்முடைய சாஸ்திரங்கள் ரொம்ப வலியுறுத்தி காண்பிக்கிறது ஒரு காரியத்தை செய்யக்கூடாதுன்னா செய்யாமல் இருக்கணும் அதுதான் ஸ்ரேயு செய்தால் என்ன நான் பண்ணிதான் பார்க்கலாமேன்னு இறங்கினா அது அனர்த்தத்தில் போய் முடிஞ்சுடும் அப்படி செய்யக்கூடாதுங்கிற ஒரு தர்மத்தை காண்பிக்கிற ஒரு சரித்திரந்தான் நாம் பார்த்துட்டு இருக்கோம் நம்முடைய தேசத்தில் அப்பைய தீட்சிதர்னு ஒரு மகான் அவர் பரமேஸ்வர அவதாரம்னு பேர் அவர் சாட்சாத் பரமேஸ்வரனே எப்படி ஆதிசங்கராக அவதாரம் பண்ணி வந்தாரோ எப்படி பரமேஸ்வரனே மகாபெரிவாளாக அவதாரம் பண்ணி வந்தாரோ அதுபோல் பரமேஸ்வரன் அப்பைய தீஷிதராக அவதாரம் பண்ணி வந்தார்னு சொல்கிற வழக்கம் நிறைய அற்புதமான கிரந்தங்கள் பண்ணியிருக்கார் அப்படி அவருடைய சரித்திரத்தில் முக்கியமான ஒரு சம்பவம் தான் பார்த்துன்னு வரும் ஸ்ரீ தர்மத்தில் என்னென்னா அவர் தினப்படி சிவபூஜை பண்ணுறவர் பஞ்சாயத்தன பூஜை பரமேஸ்வரன் மேலே அவருக்கு ரொம்ப பக்தி பரமேஸ்வரம் தான் அவருக்கு தெய்வம் பரமேஸ்வரம் தான் குலதெய்வம் அப்படி சிவபூஜை பண்ணுறது அப்படி பண்ணிட்டு வரார் சில விஷயங்களை மறைவாக தான் பண்ணணும்னு நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்கிறது என்னென்னா ஆகாரம் மைதுனம் நித்ராம் பைஷஜஜ்ஜம் பூஜனம் ததா அப்படின்னு சில விஷயங்களை மறைவாக தான் பண்ணணும் எல்லோரும் பார்க்கிறா போல் பண்ணப்படாது எல்லோரும் பார்க்குறா போல் பண்ணினா அது பலம் இல்லாமல் போயிடுறது ஆகாரம் சாப்பிட்றதுக்கே மறைவாக தான் சாப்பிடணும் எல்லோரும் பார்க்குறா போல் மைதுனம் ஸ்திரீ சேர்க்க மறைவாக தான் பண்ணணும் நித்ராம் தூக்கம் அதையும் எல்லோரும் பார்க்கிறா போல் தூங்கப்படாதுன்னு சாஸ்திரம் பைஷஜ்ஜம்னா வைத்தியம் வைத்தியங்கள் பண்ணிக்கிறது அல்லது மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றது இவைகள்லாம் மறைவாக தான் பண்ணணும் பூஜனம் ததா பூஜை பண்ணுறது சுவாமிக்கு பூஜை பண்ணுறதுங்கிறது மறைவாக தான் பண்ணணும் அதேனால்தான் நம்முடைய வீட்டிலெலாம் சிவ பூஜை ரூம்னு வச்சுக்கிறது பூஜா ஹால்னு சொல்கிறது இல்லை பூஜை ரூம் பூஜை அறை அப்படின்னு சொல்கிறோம் அதுனால் ஒரு ரூமில் தான் இருக்கணும் சுவாமி இந்த ரூமுக்குள்ளே கதவை சாத்தின்ட்டு பூஜை பண்ணணும் அப்படி தான் பண்ணி காண்பிச்சுருக்கா நம்முடைய மகான்கள்லாம் தியாகராஜ சுவாமிகள் போதேந்திர சுவாமிகள் அவளுடைய சரித்திரங்கள்லாம் பார்த்தா தெரியும் என்ன பண்ணுவான்னா சாமியெல்லாம் எடுத்து வச்சு அபிஷேகம் பண்ணிவிட்டு சாமியை தொடச்சுட்டு சாமிகிட்ட பேசுறது பேசுவா மனசில் உள்ளதை பூரா சாமிக்கிட்ட சொல்வது அவர் பதில் சொல்லுவார் சாமி அப்படி சரித்திரம் அப்படி தான் பண்ணணும்னு நம்முடைய சாஸ்திரங்களும் சொல்கிறது மேலும் நான் சிவ சிவபூஜகா அப்படின்னு நம்முடைய சாஸ்திரம் சொல்வது சிவனை தொட்டு பூஜை பண்ணணும்னா நாமும் சிவனாக ஆகணும் அப்படிதானே ஒரு மந்திரியவோ ஒரு பிரதம மந்திரியோ அல்லது ஒரு ஜனாதிபதியோ பார்க்க போகிறோம்னா நல்ல அழகாக டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும் அப்போ தான் நாம் பார்க்க முடியும் சாதாரண வேஷ்டி கட்டின்னு சாதாரண ட்ரெஸ்ஸோடு போனால் அந்த செக்யூரிட்டியே உள்ளே விடமாட்டான் அப்படி போக முடியாது அவளை பார்க்குறதுக்கு அப்போது நாமும் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டுக்கணும் இந்த டாக்டர் பட்டங்கள்லாம் கொடுக்குற இடத்துல பார்த்தா தெரியும் எல்லோருமே ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டுண்டு கொடுக்கறது அந்த ட்ரெஸ்ஸு போட்டுண்டாதான் அந்த வித்தியைக்கு ஒரு மதிப்பு அதுபோல் பரமேஸ்வரனை தொட்டு பூஜை பண்ணுறதுன்னு நாமும் பரமேஸ்வரனாக ஆகணும் பரமேஸ்வரன் அளவுக்கு சுத்தனாக இருக்கணும் கோவில்கள் எல்லாம் பார்த்தா தெரியும் பெருமாள் கோவிலெல்லாம் பார்த்தா துவாரபாலக்கால் துவாரபால காலுக்கும் இப்போ விஷ்ணு மாதிரியே ட்ரெஸ்ஸு அவளும் சங்கஞ்சக்கரம் வச்சின்றிருப்பா பார்க்கலாம் ஏன்னா அவர்கள் மோட்சத்தை நாலு விதமாக சொல்கிற பொழுது சாரூப்பியம்னு ஒன்று அந்த பகவானுடைய ரூபமாகவே ஐடுறாவா அவளுக்கும் சங்க சக்கரம் உண்டு மகாலட்சுமி மாத்திரம் கிடையாதுன்னு சாஸ்திரம் பாக்கி எல்லாம் உண்டு அவளுக்கு அப்படின்னு சொல்கிறது மாதிரி பரமேஸ்வரனை தொட்டு பூஜை பண்ணுறதுன்னா நாமும் பரமேஸ்வரனாக ஆகணும் அதுக்காகத்தான் நியாசங்கள் பண்ணிக்கிறது சிரசிலிருந்து ஆரம்பித்து பாதம் வரையிலும் அங்கங்கே மந்திரங்களை சொல்லி தொட்டு நியாசம் பண்ணணுட்டால் பரமேஸ்வரனாகவே நாம் ஆயிடுறோம் அதாத்மானம் சிவாத்மானம் ஸ்ரீருத்ரூபம் தியாயேத் அப்படின்னு நாமே பரமேஸ்வரனாக இருக்கிறது போல தியானம் பண்ணிக்கணும் அப்படி ஆயிரம் ருத்ராட்சத்தை தரிச்சுண்டு சிவபூஜை பண்ணணும் அப்படின்னு புராணங்கள் சொல்கிறது ஆயிரம் ருத்ராட்சம் தரிச்சுனுட்டா சாக்ஷாத் ஈஸ்வரகா அவன்தான் சாட்சாத் பரமேஸ்வரன் அப்படின்னு புராணங்கள் சொல்கிறது ஆயிரம் ருத்ராட்சத்தை சிரசிலேருந்து ஆரம்பித்து அங்கங்கே போட்டுக்கிறது சிரசிலேயே ஆயிரம் ருத்ராட்சத்தை வச்சுட்டா பாரம் வெயிட் ஜாஸ்தியாக போயிடும் அப்போது சிரசில் கொஞ்சம் கையில் கொஞ்சம் கழுத்தில் கொஞ்சம் அப்படி மாறி மாறி ஆயிரம் ருத்ராட்சத்தை உடம்பில் போட்டுண்டு பரமேஸ்வரனை தொட்டு பூஜை பண்ணினா அந்த ஒரு நாளைக்கு பண்ணின பூஜை ரொம்ப பலனை கொடுக்கறது அப்படி பண்ணுறார் அவர் அப்பைய தீட்சிதார் சிவ பூஜை அந்த அவருடைய பத்னி அத்தனையும் பூஜைக்கு வஸ்துக்கள்லாம் எடுத்து வச்சு அத்தனையும் அவருக்கு சகாயம் பண்ணிவிட்டு கதவை சாத்திட்டு வெளியில் அவர் அப்படி சாமியை அபிஷேகத்துக்கு சாமியை எடுத்து வச்சோடனே பரமேஸ்வரன் வந்துடுறாருங்க அப்படியே சாமிக்கு அபிஷேகம் பண்ணிண்டு சுவாமியை தொடச்சி வச்சுட்டு சந்தனம் அரைச்சுண்டு அப்படியே சாமிக்கிட்ட பேசுறது மனசில் உள்ளதெல்லாம் சொல்கிறது நமக்கு உள்ள சந்தேகங்கள்லாம் சாமிக்கிட்ட கேட்டால் நமக்கு மனசே பதில் கிடைக்கும் நாம் கேட்குற கேள்விக்கெல்லாம் நமக்கு பதில் கொடுப்பார் அவர் சுவாமி அப்படி பண்ணுறாரு அவர் அப்பய தீஷிதர் அந்த அம்மா கூட ஒருத்தர் பேசுகிறா அது யாருன்னு பார்க்கணும்னு அந்த அம்மா இருக்குது கதவை சாத்தின்னு வந்துட்டால் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் மௌனமாக இருக்குது அதற்கப்புறம் ரெண்டு பேரும் உட்காந்து பேசுகிறா ரொம்ப நாள் பேசுகிற அதை யாருன்னு பார்க்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டா அப்படி எல்லா போதைக்கு எடுத்து வச்சுட்டு கதவை சாத்தின்னு வெளியில் வந்துவிட்டா ஒரு அரை மணி முக்கால் மணி ஆச்சு அப்புறம் அந்த பேசுகிற சப்தம் கேட்டது யாருன்னு பார்க்கலாம்னு அந்த அம்மா மெதுவாக கதவை திறந்து பார்த்தா பார்த்த உடனேயே சடார்னு அந்த ரெண்டு கண்ணும் போயிடுது கண்ணு தெரியாமல் போயிடுது அந்த என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒரே படபடப்பு திரும்ப மெதுவாக கதவை சாத்திட்டு அங்கேயே உட்காந்துட்டா வாசல்ல அப்படியே ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி ஆச்சு அவர் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்து பார்த்தா அந்த அம்மா வாசல்ல என்னம்மா இங்கே உட்காந்துருக்க காரியங்கள்லாம் ஆயிடுத்தா சமையல் ஆயிடுத்தா அப்படின்னு கேட்குறார் அந்த அம்மா அழற ஏன் என்னாச்சு சொல்லு உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்ட உடனே நான் ஒரு அபராதம் பண்ணிட்டேன் பூஜை பண்ணுற பொழுதும் பார்க்கப்படாது நீ பார்க்காதேன்னு நீங்கள் நிறைய தடவை சொல்லியிருக்கே எனக்கு ரெண்டு பேர் உட்காந்து பேசுகிறா போல் சத்தம் கேட்கறது உங்களோட யார் பேசுகிறான்னு பார்க்கணும்னு எனக்கு ஆசை நான் கதவை திறந்து பார்த்த மாத்திரத்தில் எனக்கு கன்று போயிடுது அப்படின்னு அந்த சொன்ன உடனே அடாடா நான் தான் பார்க்காதான்னு சொல்லியிருக்கேனே என்ன பார்த்தேன்னு கேட்டார்வர் எதை பார்த்தேனி அப்படின்னு கேட்ட உடனே அந்த அம்மா சொன்னால் உங்களை தான் பார்த்தேன் கதவை திறந்து உங்களை பார்த்தேன் உங்களுடைய உடம்பு பூரா பாம்பு நெளிஞ்சின் இருந்தது அது ஒன்று தான் என்னுடைய கண்ணில் பட்டது உடனே எனக்கு கண் போயிடுத்து அந்த அம்மா சொல்லி அழகா அடாடா நீதான் பார்க்கப்படாதுன்னு நான் சொல்லியிருக்கேனே ஏன்னா பரமேஸ்வரனை பார்த்த கண்ணு வேறு எதையும் பார்க்காதுன்னு சாஸ்திரம் புராணங்கள் சொல்கிறது ஈஸ்வரனை பார்த்த கன்று வேறு எதையும் பார்க்காது சூரியன் இருக்காருன்னா சூரியகா பிரத்யக்ஷதான்னு பேர் சூரியன்தான் நமக்கு நேராக தெரிகிற தெய்வம் அந்த சூரியனை நாம் ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்துட்டு வேறு எதை பார்த்தாலும் எல்லாமே சூரியனாகவே தான் தெரியும் நாம் நேராகவே அதை பயிற்சி பண்ணி பார்க்கலாம் சூரியனை பார்த்துட்டு வேறு எதை பார்த்தாலும் சூரியனுடைய பிரபை அதில் தெரிஞ்சுகிட்டே இருக்கும் அத்தனை வஸ்துக்கள்லேயும் அதுபோல தான் பரமேஸ்வரனை பார்த்த கன்று வேறு எதையும் பார்க்காது அப்படிங்கிறதுனால அந்த அம்மாளுக்கு கடைசியாக பரமேஸ்வரனை பார்த்தா கன்று போயிடுது உடனே அடாடா இங்கேவா அப்படின்னு சுவாமிகிட்ட அரிசியும் போய் உட்காத்த வச்சு நமக்கு ஆசு தோஷி பரமேஸ்வரன்தான் எது வேணுன்னாலும் பரமேஸ்வரன்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு நம்மளை உட்காந்துருச்சு பரமேஸ்வரர் நம்மளுக்கு கன்று வேணும் ஏன்னா நம்மளுக்கு வீட்டுக்காரின்னு பேர் நம் மனைவிக்கு வீட்டுக்காரின்னு பேர் வீட்டுக்காரின்னால் இந்த வீட்டை சேர்ந்தவள் பர்தாவுக்கு அத்தனையும் செய்யக்கூடியவள் மனைவி அவள் இல்லாட்டவோனால் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது நீ அவளுக்கு கண்ணை கொடுத்துடுவோன்னு பிரார்த்தனை பண்ணுறாரு பரமேஸ்வரன்ட்ட அவர் பிரார்த்தனைம் பண்ணின உடனே பரமேஸ்வரன் ஒரே ஒரு கண்ணை மாத்திரம் கொடுத்தார் மாளுக்கு ஒரு கண்ணு மட்டும் கொடுத்தார் அந்த ஒரு கண்ணோடு அந்த அம்மா அப்புறம் இருந்தால் அப்படின்னு அப்பயதீஷிதருடைய சரித்திரம் ஏன் ரெண்டு கண்ணும் கொடுக்கலாம் பரமேஸ்வரன் அப்படின்னா அங்கே தான் ஒரு சூக்ஷம் இருக்குது என்னென்னா ஒரு தப்பு பண்ணி ஒரு தண்டனை வந்துடுத்தோம்னா அந்த அந்த தான் பண்ணின தப்பு ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கணும் கடைசி வரைக்கும் அப்போ தான் இன்னொரு தப்பு பண்ண மாட்டோம் அப்படி தான் நம்முடைய சாஸ்திரங்கள் என்ன சொல்கிறதுன்னா ஒருத்தன் பெரிய தப்புகள் பண்ணுறான் தன் தன்னுடைய தர்மங்கள் எல்லாம் பண்ணாமல் ஒருத்தன் தப்பு பண்ணுறான்னு அவனுக்கு அங்கஹீனம் பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்கிறது அவனுக்கு ஒரு அங்கத்தை எடுத்துடணும் சுண்டு வரலை எடுத்துடுறது ஏன் அப்படின்னா அவன் ஆயுஷ்காலம் முடிய கையை பார்க்குற போதெல்லாம் அவனுக்கு நாம் செய்ய வேண்டிய தர்மங்களை விட்டதுனால் கிடைச்ச பனிஷ்மெண்ட்டு அப்படின்னு எண்ணம் தோணிகின்றே இருக்கணும் அப்போ தான் இன்னொரு தான் இந்த தவற பண்ண மாட்டான்னு நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்கிறது தர்மம் பகவான் நமக்கு காண்பிக்கிறார் அப்படி பண்ணுறார் பரமேஸ்வரன் மேற்கொண்டு என்ன நடந்ததுங்கிறத அடுத்த சரித்திரத்தில் அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்